பஞ்சிராணமோந்திரி சமன்வித்தூம் भोगसाधनं பஞ்சபிராணமனோபுத்தி தசேந்திரியசமன்விதம் அபஞ்சீகிருத்தபூதோத் சூக்ஷ்மாங்கம் போகசாதனம் நீங்கள் உங்க மனசுக்குள்ள இந்த பிக்சர் இருந்துகிட்டே இருக்கணும் பிரம்மம் மாயா சத்வாம்சம் ராஜசாம்சம் தாமசாம்சம் அகசத்வாம்சத்தில் ஈஸ்வரன் ராஜசாம்சத்தில் ஜீவர்கள் தாமசாம்சத்தில் பஞ்சமஹாபூதங்கள் பஞ்சமகாபூதங்களில் தமசுல சத்வம் தமசுல ரஜஸு தமசில தமஸு தமசல சத்வத்தில் தான் ஞானேந்திரியங்களும் அந்தக்கரணமும் இருக்குது தமசுல ரஜஸில் தான் கர்மேந்திரியங்களும் பிராணனும் இருக்குது தமஸுல தமஸுதான் பஞ்சமகாபூதங்களாக ஸ்தூலபூதங்களாக பஞ்சீகரணத்தினால் ஏற்பட்டு அதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமாகவும் ஸ்தூல ஷரீரமாகவும் காட்சி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல சரீரம் தான் இங்கே டாபிக் ஸ்தூல ஷரீரம் நிறைவு பெற்றது இப்போ சூக்ம சரீரத்தை பற்றி சொல்கிறார் சூக்ம சரீரம்னு ஒன்று இருக்குது ஜீவனுக்கு அது கூடவே எப்பவும் இருக்குது அதனுடைய லக்ஷணம் சொல்கிறார் சூக்மசரீர ஸ்வரூபம் இதுக்கு முன்னால் படித்தது ஸ்தூல சரீர ஸ்வரூபம் இப்போ படிக்கிறது சூக்மசரீர ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் சட்டில் பாடி உங்கள் சூஷ்ம சரீரம் என் கண்ணுக்கு தெரியாது ஏன் சூக்ஷ்ம சரீரம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இயங்கிறத வச்சு சூக்ம சரீரத்தை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்காட்டாலும் அது சாட்சி பிரத்யக்ஷம்னு சொல்லுவோம் அனுமானம்னு அர்த்தம் பண்ண முடியாது நேரடியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தெரியுது இந்திரியங்கள் இந்திரியங்களெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இந்திரியங்கள்லாம் சூக்ம சரீரத்தில் இருக்குது இந்திரியங்களை நான் அனுபவிக்கிறேன் ஆகையினால இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாகிறது தான் பிரத்யம்போம் இப்போ இந்திரியங்கள் என்னவா இருக்குதுன்னா இந்திரியங்கள்லாம் எனக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது விஷயங்கள்லாம் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது புரியுறதா விஷயங்கள்லாம் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷமாக இருக்குது இந்திரியங்கள் எனக்கு டேரக்டாக பிரத்யக்ஷமாக இருக்குது பிரத்யக்ஷம்னா என்ன எனக்கு நேராக புரியுறது ஐ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு யாருக்கு தெரியும் நான் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் உடையவனாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்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 எப்படி ஸ்தூல சரீரத்துக்கு சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள்னு சொன்னோமோ விசேஷமான காரணம் கர்மான்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டுக்கணும் அபஞ்சீகிருத்த பூதோத்தம் எல்லாருடைய சூக்மசரீரமும் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது அதான் சொன்னேன் தமஸ்ல சத்துவம் சத்துவத்திலிருந்து உண்டானது தான் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்களிலிருந்து உண்டானது தான் எனது மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த காதுங்கிற இந்திரியம் ஆகாசத்தோடய அம்சம் நாக்குங்கிறது வந்து ஜலத்தோட அம்சம் மூக்குங்கிறது வந்து வாயுனுடைய அம்சம் வாயுனுடைய வெளிப்பாடு கண்ணு வந்து நெருப்பு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 அதாவது அந்தக்கரணம் ஆகாச தவம் அதில் வந்து மனசு வந்து வாயு தத்துவம் புத்தி வந்து புத்தி வந்து அக்னி தத்துவம் சித்தம் வந்து ஜல தத்துவம் அகங்காரம் வந்து பிருத்திவி துவம் அப்படி சொல்கிறது உண்டு சம்பிரதாயத்தில் உண்டு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 ஒரு ஒருத்தருக்கு அதில் தாரதமியம் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது வயசான கூட அப்படி கிடையாது ஆகையினால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை அதனால் அதுக்கு பேர் அது கர்மா காரணம் ஒரு ஒருத்தருடைய சரீரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கர்மா காரணம் புண்ணிய பாப்பங்கள் அதற்கு காரணம் அப்புறம் இதனுடைய இதனுடைய இதனுடைய அம்ஸ் அமைப்பு எப்படி இருக்கு?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 வியானப் பிராணன் பிராணப்ிராணன் அபானப்ரான வியான பிராணன் உதான பிராணன் இந்த மேல் நோக்கி வர்றது கொட்டாவி வர்றது ஏப்பம் வர்றது கடைசியில் உடம்புலேருந்து உயிரையே பிரிக்கிறது எல்லாம் உதான வாயு உத்கமனவான் வாயு உதான பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அ சமானன்னா உடம்புக்குள்ளே போடுற உணவெல்லாம் ஜீரணம் பண்ணுற பிராணன் ஆக சமான பிராணன்னு பே பிராண மனஹா மனஹான்னு சொன்னால் தெரியுமே நமக்கு தான் இருக்கே ஓயாத என்னால இல்லாமல் இருக்கிற மனசு புத்தி மனசுன்னு சொன்னால் என்னது வேவரிங்காக இருக்கிற தாட்ஸ் இப்படியா அப்படியா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது குழப்பமாக இருக்கிற எண்ணங்களுக்கு பேர் மனசுன்னு பேர் ஒரு முடிவில்லாமல் எப்படி எப்படியும் இருக்கோமே டயலமானு சொல்கிறோமே கதவை பூட்டினோமா பூட்டலையா இதை படிக்கலாமா படிக்கணும் இந்த பஞ்சாயம் ஆத்மபோதத்தை படிக்கலாமா வேண்டாமா இப்படி போயின்னு ஸ்லோகம் திடீர்னு இதை தொடர்ந்து கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னா அது மனசுன்னு அர்த்தம் இல்லை புரியறதோ புரியலையோ தொடர்ந்து வந்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு பேர் புத்தின்னு பேர் புத்திங்கிறது நிச்சயம் எது நிச்சயம் பண்ணுறதோ அதுக்கு பேர் நிச்சயாத்மிகா விற்த்திஹி சங்கல்ப விகல்பாத்மிகா சஞ்சலாத்மிகா விற்த்திஹி மனஹா சஞ்சலாத்மிகமான விறத்திக்கு மனசுன்னு பேர் அது ஒரு விறத்தி ஒரு தாட்டுக்கு பேர் மனசுன்னு வச்சுருக்கோம்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 பஞ்சப்பிராணன் மனசு புத்தி தச இந்திரியம் தச இந்திரியம்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு தசேந்திரியங்கிறது என்ன ஷ ஸ்ரோத்திரம் தொக்கு சக்ஷு ரசனா கிராணம் மெய்வாய் அதே மாதிரி வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் வாக்குன்னா பேசர சக்தி பாணின்னு சொன்னால் கை காலை அசைக்கிறது எடுக்கிறது வைக்கிறது பாணி சக்தி இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது ஞானேந்திரியம்னா வெளியில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் கிரகிக்கிறது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறது இந்த சுவையை அறியிறது வாயிங்கிறது நாக்கு பேசுறது பேசுகிறபோது அது கர்மேந்திரியம் சுவைக்கிற போது அது ஞானேந்திரியம் ஆறுது நாக்கு ஒன்றுதான் பே கர்மேந்திரியமாகவும் ஞானேந்திரியமாகவும் இருக்குது பேசின்ண்டே சாப்பிட்டா ஞானேந்திரியம் வேலை செய்யாது ஞானேந்திரியம் வேலை செய்கிறபோது கர்மேந்திரியம் வேலை செய்யப்படாது ஆக ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் கர்மேந்திரியது நாம் வந்து செயல்படுத்துகிற கருவிகள் ஞானேந்திரியங்கிறது உலகத்தை அறிஞ்சுக்கிற கருவி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 தமிழில் எருவாய் கருவாய்னு சொல்லுவார்கள் பாயு உபஸ்தத்தை எருவாய் கருவாய் பேச்சு கை கால் எருவாய் கருவாய் அப்போ எத்தனையாச்சு பஞ்சபிராணன் மனசு புத்தி சூக்மசரீரம்னா என்னங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும் பஞ்சபிராணன் மனசு புத்தி நம்ம பிராக்கெட்டில் ரெண்டு போட்டுக்கணும் சித்தம் அகங்காரம் அப்புறம் தசேந்திரியம் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரிய அஞ்சு எத்தனையாச்சு ஸ்லோகப்படி பார்த்தா இதில் பத்து அதில் அஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு போட்டிருக்கு நம்ம ப்ராக்கெட்டில் போட்ட ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ ஆகும் பத்தொம்போது ஆகும் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்சகர்மேந்திரியாணி பஞ்சபிராணாதய மனசைக்கம் புத்திஷைகாம் சப்தத கலாபிஸ்ஸ்திஷ்டி தத் சூக்ஷ்மசரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் சொல்லியிருக்கு அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம் தத்துவபோதம் படிச்சுட்டு ஆத்மபோதம் படிக்கிறது பழக்கம் நான் அதை எடுக்கலை நேராக ஆத்மபோதமே எடுத்துட்டேன் ஆகையனால தத்துவபோதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல இதுக்கெல்லாம் தேவதைகள் எல்லாம் சூக்ஷமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது ஆஹ் அப்பஞ்சீகிருத்த பூதோத்தம் பஞ்சீகரணம் செய்யப்படாத பூதங்கள்லேருந்து உண்டானது அதில் போடலைன்னா நம்ம என்ன புரிஞ்சிகிட்ருக்கோம் சாமானிய காரணம் பஞ்சபூதங்கள் விசேஷ காரணம் கர்மா அப்புறம் அதனுடைய ஸ்வரூபம் சூக்ஷ்மசரீரத்தினுடைய அவயவங்கள் சூஷ்மசரீரத்தினுடைய உறுப்புகள் அப்புறம் இதனுடைய வேலை என்னதுன்னா போகசாதனம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம் சூக்ம அங்கம்னால் என்ன அர்த்தம் நுண் உறுப்பு நுண் உறுப்பு ஆனால் சூக்மாங்கம்னால் இங்கே நம்ம சூக்ம சரீரம் சூக்ஷ்மமான ஒரு உடம்பு சட்டில் பாடி உடம்புக்குள்ளே அது இருக்குது எப்படி நாம் நாம் நாம் ட்ரெஸ் போடுறபோது உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டு மேலே ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அது மாதிரி சூக்ம சரீரத்தை மூடித்தான் ஸ்தூல சரீரம் இருக்குது போக சாதனம்னா என்ன இதை வச்சுட்டு தான் இந்த ஜீவாத்மா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் ஆகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவியாக இது இருக்கிறது சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இருப்பிடமாக உடம்பு எப்படி ஒரு பிளேக்ரௌண்டில் ப்ளே கிரவுண்டில் வந்து நாம் விளையாடுறதுக்குள்ள சாதனங்களை வச்சிக்கிட்டு விளையாடுறோமோ அது இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த சூக்மசரீரங்கிற சாதனங்களை வைத்துக்கொண்டு இந்த ஜீவன் சுகதுக்க அனுபவங்களை அனுபவிக்கிறது போக சாதனம் போக ஆயத்தனம் போக ஆயத்தனம் ஸ்தூல ஸ்தூல ஷரீரம் போக சாதனம் சூஷ்மசரீரம் சூக்மசரீரம் இல்லாமல் சுகதுக்க அனுபவம் கிடையாது இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கு கருவியாக சூக்மசரீரம் இருக்கிறது இன்ப துன்பங்களை நுகர்வதற்கான கருவியை பயன்படுத்தும் இடமாக ஸ்தூல சரீரம் இருக்கிறது என்பது கருத்து ஸ்தூல சரீர லட்சணம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சூக்மசரீர லக்ஷணம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் இனி காரணசரீர ஸ்வரூபம் சொல்ல போகிறார்